ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணு நம கர்ஷயூத்தாமேத்தைவாரஸ் தான்விசுரன் பகவன் ஸ்ரீஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்வியை முன்னிட்டு கொண்டு பதில் சொல்லற விஷயத்தில் முதல்ல ஸ்ரத்தையை மூன்று விதமாக உபதேசிக்கிறார் சாத்விக இராஜச தாமச ஸ்ரத்தைகள் என்று ஸ்ரத்தைகள் மூன்று வகைப்படும் ஸ்ரத்தையில்லாத மனிதன் இருக்க மாட்டான் அவனுடைய ஸ்ரத்தை உயர்ந்த விஷயத்தில் இருக்கலாம் அல்லது இடைப்பட்ட அல்லது தாழ்ந்த விஷயத்திலும் கூட ஸ்ரத்தை அல்லது நம்பிக்கை இருக்கலாம் ஆக மூன்று வகையான ஸ்ரத்தையுடையவர்கள் எப்படிப்பட்ட செயல்களை புரிகிறார்கள் என்று நாலாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த அஞ்சு ஆறு ஸ்லோகத்தில் ஆசை பற்று அதனால இருக்கக்கூடிய அந்த பலம் ஆசையினாலேயும் பற்றுனாலேயும் இருக்கக்கூடிய ஒரு வெறி மாதிரி ஒரு வெறித்தனம் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப தாங்கள்தான் பெருசாக எல்லாம் பண்ணுற மாதிரி காமித்து கொண்டு அகங்காரம் அதாவது தடிச்சு போன அகங்காரம் அளவுக்கு மீறின அகங்காரம் அவர்கள் சாஸ்திரத்தினால் விதிக்கப்படாத கடுமையான தபசெல்லாம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் அதோட கண்டினியூவேஷன் ஷரீரஸ்தம் பூத கிராமம் அதாவது உடம்ப மெய்வாய் கண்மூக்கு செவி இவர்கள் எல்லாம் கடுமையாக அதை வருத்துகிறார்கள் உபவாசம் எல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப பேசாமையே இருந்தா பேச்சே கூட வராது ஆக உபவாசம் முதலானவைகளால் உபவாசம்னா சாஸ்திரத்துல சொன்னது இல்லை அவங்களா அவங்க மனசு எனக்கு தோணிச்சு ரெண்டு நாளைக்கு நான் சாப்பிட போறது இல்லை எந்த புஸ்தத்துல பா சொல்லி இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது எனக்கு என்னமோ மனசுல தோணுது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றது ஆக அறிவு பூர்வமாக இல்லாம மனம் போன போக்குல கடைபிடிக்கப்படுகிற தவ வாழ்க்கை அதன் மூலம் உடம்பை வருத்திக்கிறது அறிவு பூர்வமாக பெரியவங்கள்ட ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு முறையாக செய்யணும் இல்லாட்டி அதுக்கு பலன் கிடைக்காது ஆ கரிசையகன்னு சொன்னால் உடம்பை வருத்திக்கிறது உடம்பை இழைக்கும்படி செய்கிறது உணவில்லாமல் பேசாமல் இது வந்து மனநோயா அல்லது அதர்மமாக என்றெல்லாம் யாராலையும் வரையறுத்து சொல்ல முடியாதபடி பண்ணுறது ஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஷரீரஸ்தம் ஷரீரத்தில் இருக்கிற பூத கிராமம் பூத கிராமம்னு சொன்னால் இந்த இந்திரிய கூட்டங்கள் அதாவது பூதம்னா இங்கே பஞ்சபூதங்களால் உருவான இந்த ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் அதை வந்து சுருங்கும்படி செய்கிறது அதனுடைய செயல்களை எல்லாம் செய்கிறது கடவுள் அந்த சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவிகளை கொடுத்துருக்காரு நம்ம அதை அற வழியில பயன்படுத்தணும் ஆனா அந்த அற வழியிலையும் பயன்படுத்தாம வெறுமனை அதை வாட்டி வதைக்கிறது அதுக்கு காரணம் என்ன அச்சயத்த சகா சாஸ்திர ஜானம் இல்லை அவிவேகிகள் படிக்க மாட்டாங்க பெரியவங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க தாங்களும் படிக்க மாட்டார்கள் எனமோ அவர்கள் புதுசா ஏதோ ஒன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அது மாத்திரம் இல்லைங்கிறார் மேலும் பகவான் சொல்றார் அந்த மாம் ஏவ இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவம் உள்ளத்தின் உள்ளே உறைந்து இறைவன் அது இறைவன் வேற யாரும் இல்லை அவனே உண்மையிலே ஆனந்த மூர்த்தி இருக்கிறவனை எதுக்கு துன்பப்படுத்திக்கணும் இதுல ஒரு நுணுக்க அருமையா இருக்கு தன்னை இறைவனை வருத்துவதும் தன்னை வருத்திக் கொள்வதும் ஒரு ஐக்கிய கருத்து இங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு நம்மை வருத்தொள்வது என்பது இறைவனையே வருத்துவதுக்கு நிகராகும் அறவழியிலே வாழ்க்கையை வாழ வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி தவத்தை செய்ய வேண்டும் சாஸ்திரம் கூட ஒரேடியாக சாப்பிடாதேன்னு சொல்லாது தயிர் சாப்பிடு சொல்லும் பருப்பு சாப்பிடுன்னு சொல்லும் இந்த மாதிரி உணவு பொருளை குறைக்க சொல்லுமே தவிர உணவே இல்லாமல் இருன்னெலாம் சொல்லவே சொல்லாது அப்படி இருக்கணும்னாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்கும் அதுக்கு மேலே சொல்லாது ஆஹ அந்தரீரஸ்தம் மாம் செய்வ ஏற்க பத்தாவது அத்தியாயத்தில் படித்தோம் ஒவ்வொருவருடைய உடலில் இருக்கின்ற உள்ளத்திலே உரைகின்ற ஆத்மா நான் சொன்னார் பத்தாவது அத்தியாயத்தில் அகம் ஆத்மா குடா கேஷ பதிமூனாவது அத்தியாயத்திலயும் பார்த்தோம் இந்த சரீரம் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது இந்த கஷேத்திரத்துக்குள்ள இருந்து கொண்டு இதை அறிகின்றவன் க்ஷேத்ரஜன் அது நான் தான் சொன்னார் கஷேத்திரன் சாப்பி மாம் வித்தி எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தா அவர்கள் தங்களை வருத்திக் கொள்வதில்லை இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற இறை தத்துவத்தை வருத்துகிறார்கள் இதற்கெல்லாம் நம்ம எவ்வளவோ மேற்கோள் காட்ட முடியும் அந்த மேற்கோள் கருத்துக்கள் எல்லாம் திருமந்திரம் திருக்குறள் திருவாச்சகம் போன்ற நூல்களிலே சிறப்பாக அமைந்திருக்கின்றன நாம் முடிந்தால் அதை நாளையும் சிந்திக்க பார்க்கலாம் கரிஷயஸ்தம் பூத கிராம